பாடம் நூற்றி இமாம் சலாம் கொடுக்கும் மற்றவர்களும் சலாம் கொடுப்பது இமாம் சலாம் கொடுக்கும் போது பின்னால் தொழுபவர்களும் சலாம் கொடுப்பதை இபுன் உமரதியில் தாகும் அவர்கள் விரும்பக்கூடியவர்கள் ஆகியிருந்தனர்